நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அழிமீடும் டிரை ஸ்கின் நீங்கி முகம் ஈரப்பசையுடன் சோற்ற கற்றாயை எடுத்து அதன் உள்ளிருக்கும் சதை பகுதியை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து ஒரு எட்டு நன்றாக கிளீன் பண்ணி அதை மிக்சியில அரைத்து அதனுடன் ஐந்து சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்து அரை தேக்கரண்டி தீன் கலந்து நன்றாக அதை முகத்தில் போட்டு ஒரு நிமிடம் ஊற வைத்து முகத்தை கிளீன் செய்து வந்தால் நம் முகத்தில் உள்ள டிரை ஸ்கின் நீங்கி ஈரப்பசியுடன் விளங்கும் அது மட்டும் இல்ல இத வந்து நம்ம தினமும் செஞ்சிட்டு முகம் பொழிவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்